நாட்டிலை நேர்களுக்கு வணக்கம் தினமும் துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பால மேலு எலக்ட்ரோலைட் இம்பாலன்ஸை சரி செய்யக்கூடிய இயற்கை குளிர்பானம் என்னன்னு பார்ப்போம் வாங்க தேவையான பொருட்கள் நுங்கு பன்னீர் பனங்கற்கண்டு பன்னீர் ரோஜா அல்லது நாட்டு ரோஜா நுங்கையும் நுங்குக்குள்ள இருக்க தண்ணியையும் ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம் பன்னீர் சிறிது கலந்துடலாம் பனங்கற்கண்ட கரைச்சு வடிகட்டி பனங்கற்கண்டு கரை சரிய நுங்களை கலந்துடுவோம் ரோஜர்களை சுத்தம் பண்ணி அதையும் நுங்கோட கலந்து ஒரு குளிர்பானமா தயாரிச்சுக்கலாம் நம்ம கடையில வாங்குற குளிர்பானம் எல்லாம் சைடு எஃபெக்ட் கொடுக்க வல்லது நம்ம நுங்கல தயாரிச்சிருக்க இந்த குளிர்பானம் உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது சிர்நீரக பிரச்சனைகளை போக்கக்கூடியது எலக்ட்ரோலைட் இம்பாலன்ஸ் அதாவது நீரிழிவால் ஏற்படக்கூடிய இம்பாலன்ஸை சரி செய்யக்கூடியது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரவல்லது என்னென்ன இயர்களே உங்களுக்கு இந்த துளி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க